நற்றினை வானொலியரோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் இருந்து அனைவருக்கும் எந்த தொழிலும் எல்லையற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன நம் மனதை திறந்தால்தான் அந்த வாய்ப்பின் வாசல் திறக்கும் நம்பிக்கை என்பது புயல் காற்றில் தோண்டு விழும் மெல்லிய அது அடிபெயராத இமயம் போன்றது உழைப்பு என்பது வறுமையை மட்டும் விரட்டாமல் தீமையான எண்ணங்களையும் விரட்டுகிறது பரிதாபப்படும் நிலையில் இருப்பதை விட மற்றவர்கள் பெருமைப்படும் நிலையில் இருப்பதுதான் நல்லது நாம் செய்யும் செயல்களை எப்பொழுதும் மன உறுதியுடன் செய்ய வேண்டும் வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய பெற ஒருவன் தொழில் செய்யும் இடத்து திமை என்று சொல்லப்படுவது அவன் மனத்துக்கு உண்டான உறுதியே அதனை தவிர பிற திண்மை என்று சொல்லப்படாது எனவே எடுத்த காரியத்தை மன உறுதியுடன் இறுதி செய்து முடிக்க வேண்டும் அமெரிக்காவிலே சர் எம் விஸ்வேஸ்வரையா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அறிவோம் அவர் ஒரு தடவை அமெரிக்கா போயிருந்தார் சிக்காகோ நகரில் ஒரு ஓட்டலில் தங்கியிருந்தார் இன்னும் சில நாட்களில் அவர் இந்தியாவுக்கு திரும்ப போகிறார் அதற்குள் அங்கே அவருக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு கடையிலே அந்த பொருளை செய்ய சொல்லி அதன் பிறகு வாங்கி கொண்டு வர வேண்டும் சிக்காகோ நகரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கடைக்கு போனார் எனக்கு இது மாதிரி ஒரு பொருள் தேவை அதை நீங்கள் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார் ஓ அதை செய்து தர முடியுமே என்றார் அந்த கடையின் உரிமையாளர் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அன்றைக்கு சாயந்திரம் வந்து பொருளை வாங்கிக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டார் அவர் சொன்ன அந்த விஸ்வேஸ்வரையா அவர்கள் இந்தியாவுக்கு புறப்பட வேண்டியிருந்தது அந்த விவரத்தையும் விஸ்வேஸ்வரையா அவர்கள் அந்த கடைக்காரரிடம் சொல்லிவிட்டார் அந்த பொருளுக்கு எட்டு டாலர் விலை என்கிற விவரத்தையும் கடைக்காரர் சொன்னார் சரி என்று ஒப்பு விஸ்வேஸ்வர நீங்கள் செய்து கொடுக்கிற பொருள் எனக்கு திருப்தியாக இருந்து அதை குறிப்பிட்ட நாளில் கொடுத்து விட்டீர்கள் என்றால் நான் மேற்கொண்டு ஒரு டாலர் சேர்த்து கொடுக்கிறேன் என்றும் சொன்னார் விஸ்வேஸ்வரர் அதன் பிறகு வந்துவிட்டார் கடைக்காரர் சொன்ன அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது அன்றைக்கு சாயந்தரம் அவர் அந்த கடைக்கு போனார் அவர் போன நேரத்தில் அந்த கடைக்காரர் கடையில் இல்லை எங்கேயோ வெளியில் போயிருந்தார் இருந்தாலும் அவர் செய்ய சொல்லியிருந்த பொருள் தயாராக இருந்தது அங்கே இருந்தவர்கள் அதை எடுத்து அவரிடம் கொடுத்தார்கள் இவரும் வாங்கி பார்த்தார் மனசுக்கு திருப்தியாக இருந்தது உடனே அந்த கடை பணியாளரிடம் இவர் எட்டு டாலர் பணத்தை கொடுத்தார் அதன் பிறகு அதிகப்படியாக ஒரு டாலரும் கொடுத்தார் ஏனென்றால் அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்று கடைக்காரர் நினைத்துவிடக் அதனால் கொடுத்தார் விஸ்வேரையா அந்த பொருளை வாங்கி கொண்டு திரும்பி வந்து விட்டார் போய் விஸ்வேஸ்வரையா தங்கியிருந்த விளாசத்தை கண்டுபிடித்து வந்து சேர்ந்தார் விஸ்வேஸ்வரையாவுக்கு ஆச்சரியம் என்ன விசாரித்த அதிகப்படியா ஒரு டாலர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அதை திருப்பி கொடுத்து விட்டு போகத்தான் வந்தேன் என்றார் உங்க விளாசத்தை கொடுக்காமல் வந்துட்டீங்க அதனால் நான் பல இடங்களில் தேடி அலைந்து கடைசியா இந்த இடத்தை கண்டுபிடித்தேன் என்றார் இதுக்காக நீங்க ஏங்க சிரமப்பட்டீங்க சாதாரணமா எல்லா வியாபாரிகளும் செய்யற மாதிரி இந்த ஒரு டாலரைக்கலைனாலும் நான் உங்களுக்கு வாக்களித்த தொகைதானே அது என்றார் விஸ்வேஸ்வர அப்படி இல்லை ஐயா அந்த பணத்தை நான் சம்பாதிக்கவில்லை அதனாலே எனக்கு அந்த பணத்தில் உரிமை இல்லை என்றார் அவர் உண்மைதான் இருந்தாலும் நீங்கள் ஏன் அந்த பணத்தை எடுத்து கொள்ள கூடாது அந்த கடைக்காரர் தன் நெஞ்சை தொட்டு க நான் என்னுடைய மன அமைதி குழஞ்சிடும் அதுதான் மனச்சான்று என்றாராம் இன்றைக்கு எவ்வளவு பேரிடம் இது இருக்கிறது தாம் செய்யாத வேலைக்காகவே அதிக பணம் பெறும் காலத்தில் செய்த வேலைக்கே கூடுதல் பணம் பெறாத மனநிலையை யோசித்து பார்க்கும் போது மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதல்லவா சொல்லுதல் யாருக்கும் செயலை இந்த விதமாக செய்வோம் என சொல்லுதல் யாவற்கும் எளிமையாகும் அச்செயலை அவ்வாறே செய்து முடித்தல் என்பது யாவர்க்கும் அரிய செயலாகும் நாமும் இதுபோன்று அரிய செயல்களை செய்வோம் நலமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செடிகளுக்கு